அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மன்ற தெளிந்தார் இல் தீமை புரிந்தொழுகுவார் விழிந்தாரின் வேரல்லர் சந்தேகமில்லாமல் தன்னை நம்பியவருடைய மனைவியை விரும்பி தீமை செய்கின்ற அக்கொடியவர் நிச்சயமாக செத்த பிண வாழ்க்கை உடையவரே அன்றி உயிர் வாழ்க்கை உடையவராக இல்லை என்பது கருத்து நம்பிக்கை மோசம் செய்தல் தீமையை அளவு கடந்து செய்தல் அன்புக்கும் அறிவுக்கும் பொருத்தமில்லாத செயல்கள் ஆகையினால அன்பும் நம்பிக்கையும் உடைய நட்பை உடையவருடைய மனைவியை விரும்புகின்றவர் அன்பும் அறிவும் அற்ற பிண வாழ்க்கையை உடையவர் என்று உபதேசம் செய்கிறார் விழிதல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அழிது போவது கெட்டு போகிறது செத்து போகிறது அழிதல் கெடுதல் சாதல் நிழல் போல விழியும் சிறியவர் கேண்மை அப்படின்னு நாளடியார் நூற்றி அறுபத்தாறாவது பாடல் சொல்லுகிறது பிறருடைய இல்லத்தை விளைபவர் கெட்டழிவார் என்பது அதனுடைய பொருள் மணக்குடவர் சொல்லுகிறார் அறம்பொருள் இன்பம் எய்தாமையால் பிணத்தோடு ஒப்பர் அதாவது உடம்பில் உயிர் இருந்தால் கூட இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காதனால வாழ்ந்து என்ன பயன் பிணத்துக்கு சமானம்னு அர்த்தம் இராமாயணத்தில் பள்ளிப்படலத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அறங்கட முயன்றவன் அருளில் நெஞ்சினோன் பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன் மரங்கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்த துயரம் சூழ்ந்துள்ளோன் நரக துன்பங்களுக்கு உரியவர்களை பரதன் இப்படி சொல்லியிருக்கிறார் பிறன் கடை நின்றவன் பெரிய பாவி என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது அயலான் மனைவியை விரும்புவது அழித்துயரை தரும் பதவுரை படிக்கலாம் மன்ற நிச்சயமாக தெளிந்தார் தன்னை சந்தேகப்படாமல் நம்பியவருடைய இல் இல்லாளுடன் தீமை இணைதலாகிய பாவத்தை புரிந்து திட்டமிட்டு ஒழுகுவார் செய்பவர் உயிருடையவராக இருந்தாலும் விழிந்தாரின் செத்தவரினும் வேறல்லர் வேறல்லார் பிணத்துக்கு நிகரானவர் என்பது கருத்து பொழிப்புரை நிச்சயமாக தன்னை சந்தேகப்படாமல் நம்பியவருடைய இல்லாளுடன் இணைதலாகிய பாவத்தை திட்டமிட்டு செய்பவர் உயிருடையவராக இருந்தாலும் உடலில் வாழ்பவராக இருந்தாலும் அவர் செத்தவருக்கு வேறானவர் அல்லர் பிணத்துக்கு நிகர் என்பது கருத்து விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்